தலைப்பு நூற்று இருபத்து ஒன்பது சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புனல் சாகாத்தலை ருத்திரபாகம் வித்தியாகலை இரக்கம் ஜீவன் காரணாங்கினி வேகாக்கால் மகேஸ்வரபாகம் சாந்திகலை அன்பு ஆன்மா காரணவாயு போகாப்புனல் சதாசிவாகம் சாந்தி அதீத அருள் வஸ்து காரணோதகம் இவை மூன்றும் சாகா கல்வியை தெரிவிக்கும் ஆத்ம தத்துவாதி சிவகரணம் முப்பத்தி ஆறு நிர்மல குருதுரியாதீதம் ஏழு ஆக நிலைகள் நாற்பத்து இந்த நாற்பத்து மூன்று ஒவ்வொரு நிலைகளிலும் மேற்குறித்தவை உல மேலும் இவை மூன்றும் பிண்டத்தில் நாலிடத்திலும் அண்டத்தில் நாலிடத்திலும் உல அவைகள் பிண்டாண்ட ருத்திர சதாசிவேதம் சாகா கல்வியை குறித்த நாற்பத்து மூன்று நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்று கொண்டவன் பிரமன் அவனது காலம் ஒரு கல்பம் இப்படி நாற்பத்து மூன்று நிலைகளையும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலங்கடந்த காலாதீதன் மேற்குறித்த மூன்றும் பரமார்க்கமாகிய ஞான யோக காட்சிகள் உண்டாகும் யோகாநுபவங்களின் உண்மை பொருள் அபரமார்க்கத்தில் சிலர் உப்பு வகைகளின் பேதமென்றும் ஔஷதி பேதமென்றும் பூதபேதமென்றும் சொல்லுவது உபாயமார்க்கம் அக அநுபவமே உண்மை உபாய வகையாகிய அபரமார்க்கம் தேக பூஷணாதி காமிய சித்தியை தரும் உண்மை நீக்கம் அற்ற சொரூபானத்தை தரும் என்று அறிக மேற்படி உபாயங்களை ஒருவாறு தெரிவிப்பதும் சைவ சமயங்கள் தவிர வேறு எவ்வித சமயங்களிலும் இல்லை அப்படி இருப்பதாக சொல்லியிருப்பதும் ஏகதேசம் என்று அறியவும் மேற்படி ஏகதேசங்கள் மந்திரங்களிலும் மேற்படி மூன்றும் வழங்குகின்றபடியால் ஒன்பது மாற்றுக்கு மேற்பட்ட தங்க ரேக்கில் பஞ்சாட்சரத்தை அடைத்து விக்கிரகத்தின் அடியில் வைக்க மகத்துவங்கள் உண்டாகும் மேலும் உயர்வுடைய தங்கத்தில் விக்கிரகஞ்செய்து வைத்து ஔஷதியாதி லவணங்களை அதற்கு சேர்த்து வைத்தால் விசேஷ சித்தி விளங்கும் இது திரிசைய காட்சி சுத்த சன்மார்க்கத்திற்கு உபாய வகைகளான அபரமார்க்க காட்சி கூடாது பரமார்க்கமாகிய அக அனுபவமே உண்மை மேற்படி மூன்றையும் லட்சியமாகவே கொள்க சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புணல் என்பவை இரண்டு புறத்திலும் உள உபாய வகையை நம்புதல் கூடாது உண்மையை நம்புதல் வேண்டும் இஃது இரகசியம் ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் ஐந்து வேதாகம சிறப்பு இந்து வேதாகமங்களில் மாத்திரந்தான் ஏமசித்தி தேகசித்தி ஞான சித்தி முதலிய சித்திகளை சொல்லி இருக்கின்றது மற்ற எந்த சமயங்களிலும் மேற்படி சித்திகளையும் சாகாத கல்வியையும் சொல்லவில்லை ஒருவேளை அப்படி இருக்கின்றதாக காணப்படும் ஆகில் அது இந்து வேதாகமங்களில் சொல்லியிருப்பதின் ஏகதேசங்கள் என்பது உண்மை சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புனல் சாகாத்தலை ஆகாசம் வேகாக்கால் வாயு போகாப்புனல் அக்னி சாகாத்தலை என்பது ருத்திரபாகம் ருத்ரதத்துவம் வேகாக்கால் என்பது மயேசுர பாகம் தத்துவம் போகாப்புனல் என்பது சதாசிவ பாகம் சதாசிவ தத்துவம் இம்மூன்றும் சாகா கல்வியை தெரிவிக்கின்றது ஆத்ம தத்துவாதி சிவகரணம் முப்பத்தி ஆறும் நிர்மல குருதுரியாதீதம் ஏழும் சேர்ந்து ஆனநிலை நாற்பத்து மூன்றில் ஒவ்வொரு நிலையிலும் இவைகள் உண்டு மேலும் சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புனல் என்கின்ற தத்துவங்கள் பிண்டத்தின் நான்கு இடத்திலும் அண்டத்தில் நான்கு இடத்திலும் ஆக எட்டு இடத்திலும் உண்டு இவைகள் பிண்டருத்திரர்கள் அண்டருத்திரர்கள் முதலிய ருத்திர மயேசுர சதாசிவேதமென்று அறிக சாகா கல்வியை குறித்த இந்த நாற்பத்து நிலைகளில் முதன் நிலையின் அனுபவத்தை பெற்று கொண்டவன் பிரமன் அவனுக்கு ஆயுசு ஒரு கற்பம் இப்படி நாற்பத்து நிலைகளும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்தவன் காலரகிதன் சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புனல் என்பவற்றிற்கு பொருள் சிலர் உப்பு வகைகளின் பேதமென்று சொல்லுவது பிசகு அவைகளின் உண்மை பொருளை மேற்குறித்தபடி யோகக் காட்சிகளில் அனுபவிக்கலாம் ஆகையால் இவைகள் யோக அனுபவங்களே என்று அறிதல் வேண்டும்